நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உணவு மற்றும் வேளாண்மை கழகத்தின் தலைமையகம் இத்தாலியில் உள்ள ரோம் நகரில் அமைந்துள்ளது இரண்டு இங்கிலாந்தின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் சர் வின்ஸ்டன் சர்ச்சில் 3. பௌத்த சமய நூல்கள் ஜாதககங்கள் முறையில் பகுக்கப்பட்டுள்ளன இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் கேக்குகளின் நாடு என்று அழைக்கப்படும் நாடு எது 2. இந்தியா வந்த முதல் அமெரிக்க அதிபர் யார் 3. ஆல்டிமீட்டர் எதற்கு பயன்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி